ூத்தியு விஷயவியம்மத்தின் ரஷ்ணத்தை கூடு ஹா விஷயம் என்னது ஜகத் காரணம் விஷயம் முதல் சூத்திரத்துக்கு என்ன விஷய பிரயோ விஷய பிரயோஜன சம்பந்தம் தெரியும் இல்ல அனுபந்த அதிகரண அர்த்தம் என்னன்னு கேட்டாந்தாஸ்திரம் விஷய வேதாந்தாஸ்திரம் ஆரம்பீயம் வா நவா இது வேதாந்தாஸ்திரம் நரம்பணீயம் வேதசாஸ்திரம் ஆரம்பிக்க கூடாது ஏன்னா அனுபந்த அபாவா சொன்னேன் அப்புறம் வேதாந்தசாஸ்திரம் ஆரம்பணீயம் அனுபந்தச்சதுஷ்டயசத்துவத் பிரதமசூத்திரமசூத்திர சூத்திரசங்கி அதிகரணசங்கு விஷயவாக்கியம் வர்த்ததை அந்த முதல் அதிகரணத்துக்கான அதிகரணசாரம் அதிகரணம் என்ன முதல் சூத்திரத்தினுடைய அதிகரணத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு இரண்டாவது அதிகரணத்தினுடைய விஷயம் வந்து நான் சொல்லல சரியா சொன்னேன் என்னது பிரம்ம லட்சணம் இந்த லட்சணத்தை சொல்றது இந்த வாக்கியம் வந்து பிரம்மத்தை லட்சணத்தை சொல்றதா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம் பூர்வபட்சம் வந்து பிரம்ம லட்சணம் வராது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜென்மாதிகள் பிரம்மத்துக்கு லட்சணமாகாது பிரம்மன் ஜெகத்துக்கு உபாதானமாயும் கர்த்தாவாகவும் இருக்கட்டுமே என்பதற்கு ஒரே பதார்த்தம் ரெண்டு வித காரணமாக இருப்பதை நாம் பார்க்கவில்லை காரணம் சொன்னேன் ஒரே பதார்த்தம் ரெண்டு வித காரணமாக இருப்பதை நாம் பார்க்கவில்லை ஆகையால் அனுமானிக்க முடியாது அப்படி முடியாவிட்டாலும் ஸ்ருதியால் லட்சணம் சொல்லுவோம் எனின் அனுமான சாதகமற்றதாயும் அனுமானத்திற்கு விரோதமாய் இருக்கும் ஸ்ருதியின் அர்த்தம் கிராஹ்யம் என்று பூரபட்சம் கர்த்தத்தும் உபாதானத்தம் இவைகளில் ஒன்றை லட்சணமாய் சொல்லும் பட்சத்தில் பிரம்மத்தம் சித்திக்க மாட்டாது ஏனெனில் வஸ்து பரிச்சேதம் சம்பவிக்கும் நீங்க வந்து இப்படி சொன்னீங்கன்னா வஸ்து வந்துடும் அவங்க சொல்றான் ஆகையால் எவ்விதத்திலும் நிர்விசேஷ பிரம்மத்திற்கு ஜெகத்காரணத்துவமாகிய லக்ஷணம் சொல்ல முடியாததாகையால் பிரகிருத விஷய வாக்கியம் பிரம்ம லட்சணத்தை கூற மாட்டாது நீங்க பிரம்மனுக்கு காரணத்துவம் சொன்னீங்கன்னா எதற்காரணத்துவம் சொன்னீங்கன்னா கூறுபட்சம் அது பரிச்சின்னத்துவம் வந்துடும் அபரிச்சின்னமான பிரம்மனுக்கு நீங்க காரணத்துவத்தை சொன்ன அது வந்து பரிச்சதத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்மாதிகள் பிரம்மத்துக்கு காரணமாக முடியாது அப்படி இருக்கு பிரபஞ்ச நம்ம என்ன சொல்றோம் பிரபஞ்சத்துக்கு ஜென்மாதின்னு சொல்ல ரெண்டாவது பிரம்ம வந்து ஜத்துக்கு உபான கர்த்த இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ஒரே பொருள் வந்து நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்க முடியாது இருக்க முடியாது ஆகையினால பிரம்மன் காரணமாக இருக்க முடியாது ரெண்டு பொருள் தான் இருக்கணும் ஸ்ருதி வார்த்தையை வச்சுப்போமே அப்படின்னு சொன்னாலும் கூட அனுமானத்துக்கு வந்து விரோதமா இருக்கக்கூடியது அனுமானத்துக்கு விரோதமா இருக்கிற ஸ்ருதி எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னா அப்படி கர்த்தத்துவ உபாதான உபாதானத்துவமோ கர்த்தத்துவமோ ஏதாவது லட்சணத்தை பரிசோதனை ஏற்பட்டுடும் பரிச்சின் சித்தி வந்துடும் அதனால பிரம்ம லட்சணம் பொருந்தாது ஆகினால இந்த விஷய வாக்கியம் நிர்விசேஷ பிரம்மண ஜெகத்காரணமா சொல்லக்கூடியதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பது கூறுபக்ஷம் சித்தாந்தம் என்னன்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகாத விஷயங்களில் அனுமானமே பிரவர்த்திக்காது ஆகினால வேதாந்தத்தை நிச்சயம் செய்ய அனுமானம் உபயோகப்படும் அனுமானம் உபயோகப்படும் பிரம்மம் இரண்டு வித காரணம் என்று வேதம் சொல்லுகிறது இதை நிச்சயிப்பதற்கு சுகாதி திருஷ்டாந்தம் இருக்கிறது சுகாதி திருஷ்டாந்தம் இருக்கிறது இதை கொண்டு ஸ்ருதி அர்த்தத்தை நிச்சயிக்கலாம் சுகாதின்னு சொன்ன ஆனந்தம் ஆனந்தா தேவ கல்வி திருஷ்டாந்தம் இருக்கிறது இதை கொண்டு அர்த்தத்தை நிச்சயிக்கலாம் ஆகவே வஸ்து பரிச்சேதம் கிடையாது பிரம்ம நிர்குணமாக இருந்தாலும் அதனிடத்தில் காரணத்தன்மையை கற்பிக்கலாம் ஆகையால் அது காரணமாகலாம் காரணத்தன்மை கற்பிக்கப்படலாம் அத்தியாசம் தான் முன்னாடி சொல்லியிருக்கோம் வெள்ளியோ அதுவே கிழிஞ்சல் என்று சொல்லுவதில் எப்படி வெள்ளியானது கிழிஞ்சலுக்கு லட்சணம் சூச்சகமாக அப்படி ஜெகத் எது ஜெகத் காரணமோ அதுவே பிரம்மம் என்று சொல்லுவதில் காரணத்தப்பட்டு லட்சணமா இருக்கிறது ரொம்ப அழகான காரணம் என்னது ஆனா அந்த காரணம் உண்மையா பொய் ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு இது புரிய தேவையா இருக்கா இல்லையா இருக்கு ஆகையினாலும் இப்படிதான் எது வெள்ளியோ அதுதான் கிழிஞ்சல் என்று சொல்லுவதில் எப்படி வெள்ளியானது கிழிஞ்சலுக்கு லட்சணம் அதாவது சூச்சகமாக இருக்கிறதோ அப்படி எது ஜெகத் காரணமோ அதுவே பிரம்மம் என்று சொல்லுவதில் காரணத்துவம் கற்பிக்கப்பட்டு லட்சணமாக இருக்கிறது காரணத்துவம் கிடையாது காரணத்துவம் அப்படி கல்பித்தமேவ அப்படி கற்பனை பண்ணி புரிய வைக்கிறோம் இந்த அபிப்பிராயத்தை மனதில் வைத்துக்கொண்டு வியாசன சித்தாந்தம் பண்ணிருக்கிறார் புரிஞ்சது இல்லை அப்போலக் விஷயலக் அஸ்தி வா நம்ம நாஸ்தி நுபமியம் ஏன்ன அனுமான விரோதா பிரத்ய அனுமான விரோத பிராயுவாக்கிய nah, எடுத்துலட்ச காரணத்தன்மையானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதான் ஜென்மாத்தியதாக சூத்திரத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொல்றோம் காலம்புற என்ன பார்த்தோம் அதாவது பிரம்ம ஜெகத்காரணம் சொல்லி ஸ்ருதி சொல்லித் அந்த ஜகத்காரணமான பிரம்மன் சர்வஜ்யங்கிற கருத்தை தன்னகத்தில மறைச்சிருக்கு அந்த கருத்துலயே காரணமோ ஜெகத் காரணம் கர்த்தாவும் ஆயிடுது ஜெகத் கர்த்தா படைத்தவர் ஜெகத் காரணமாக இருக்கிறவர் நீங்க இதெல்லாம் ஞாபகம் மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருக்கணும் ஏன்னா உபரிஷத்து நல்லா ஞாபகம் இருந்தாலும் இதெல்லாம் சில இதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் அப்போ ஜெகத் காரணம்னு சொன்னதுனாலே அது ஜெகத் அது வந்து சர்வஜனாகவும் இருக்குறது பிரம்மன் வந்து இருக்கு என்ன இப்ப பிரம்ம அஸ்தித்வமே பிரச்சனையில இருக்க பிரம்மன் இருக்குன்னா தானே விசாரம் பண்ண முடியும் ஆஹ் பிரம்ம அஸ்தித்வத்தை நிரூபிக்கிறதுனால இவ்வளவு வேதங்கள் இருக்கப்பா இந்த வேதங்கள எல்லாம் உண்டு பண்ணினாலும் பெரிய அறிவாளியா இருக்க முடியாதா கண்டிப்பா இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார் ஈஸ்வரன் தான் வேதத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா ஆகையினால அஸ்தி பிரம்ம சாஸ்திரித் அஸ்தி பிரம்ம ஜென்மா ரெண்டும் இதை பார்த்த போது பிரதீபவத்து சர்வ சர்வ அர்த்த சர்வார்த்த அவர் எப்படி ஒரு விளக்கானது எல்லாவற்றையும் நன்றாக விளக்குகிறதோ பிரதீபம்னு போட்டார் சும்மா தீபம்னு போடல பிரதீபம்னு போட்டதுனால என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய விளக்கு எல்லாத்தையும் நன்றாக எப்படி பிரகாசப்படுத்துறதோ சூரியனை மாதிரி பிரகாசப்படுத்துறதோ அது மாதிரி அவத்தோதின அவத் ஜோதினாக இருக்கக்கூடிய காரணமா இருக்கிறவர் பிரம்மன் ஆகினால சொல்ற சர்வகுணா சர்வகுணாவித்தா ऋग्वेदादी सर्वज्ञ गुणादी शास्त्रास्ती वाचे सुख पढ़ सर्वज्ञ गुणा सर्वज्ञन गुणतोड़कूग्वेदादी ரிக்வேதம் முதலான பிரம்மண அந்நா சம்பவ நாஸ்தி சர்வஜனா இருக்கிற கடவுள தவிர வேற எதனால இருந்து இது உண்டாயிருக்க முடியாது ஆகையினால இப்ப இருக்கிற இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் உண்டாக்கிட்டான்னு நினைக்கிறேன்னே இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணிட முடியும இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது ஆகையினால இந்த வேதங்கள்லாம் வேதத்துல ஒரு மந்திரம் இருக்குன்னு அடிக்கடி சொல்றேனே அந்த ஏதாவது நமோ வாட்சேத்தா யாச்சா தித்தா திரி வாச்சே நமோ வாசஸ்பதேஷி ஆரண் அத்தியாயம் முதல் அணுவாக்கம் முதல் மந்திரம் அத்தியாயம் முதல் மந்திரம் கைத்ரி ஆரண்யம் இரண்டாவது இதுலயே எப்படி இருக்கு தெரியுமோ ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்தே நம பிரு அப்புறம் இதெல்லாம் நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன் உயர்த்தியோறேன் யஜ்யங்களை பண்ண போறேன் அது சொல்லுவாங்க அடிக்கடி இந்த கர்மா தொடங்குற போது சொல்லுவேன் செய்றீங்கன்னு சொல்றாங்க பண்றீங்க அப்படின்னு நம்மளே பழக்கத்தை சொல்றோம் ரொம்ப பெரிய வேத வாக்கியம் அதுவே கரூமி விஷ்ணவேரோமி அப்படி இருக்கு இதுலே சும்மா நான் சேர்த்து சொல்றேன் ஏன்னா எல்லாம் வந்து அதை விட சேருது ரூமி அப்ப எல்லா எதுக்கு சொல்றேன் வாக்குக்கு இன்னொரு இடத்துல வாக்கு சூப்பம் தேவா உபஜீவன் திவிஸ்வேண்டாவது அஷ்டகம் எட்டாவது பிரசனம் எட்டாவது பிரசனம் எட்டாவது சாப்டர் அதுல கடைசி போர்ஷன் எனக்கு அந்த அனுவாதம்லாம் மறந்து விடுத்து தைத்திரிய பிராமணம் தைத்திரிய எஜுர் பிராமணம் அதுல தித்தீய அஷ்டகம்னு இருக்கு இந்த தித்தீய அஷ்டகத்துல அது எட்டு தித்தீய அஷ்டகம்னு பேரு மூணாவது அட்டகம் சொல்லுவோம் ஆனால் அதனால ஒன்பது சாப்டர் இருக்கும் அந்த அது என்னமோ பழகம் பழக்கத்தில் அப்படி இருக்கு ஆ முதல் அஷ்டகம்னா அது எட்டு இருக்குது ரெண்டாவது அஷ்டகத்தில் எட்டு இருக்குது மூணாவது அஷ்டகத்தில் ஒன்பது சாப்டர் இருக்கு ஆனால் அதே அஷ்டகம் சொல்லின்னு இருக்கும் ரெண்டாவது அஷ்டகத்தில் எட்டாம் பிரச்சனத்தில் எட்டாம் பிரச்சனைனா எட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் நிறைய சூத்தங்கள்லாம் வருது ரிக்வேகத்துலேயும் இது இருக்குங்கிறாங்க ரிக்வேகத்தில் நான் எப்படின்னு பார்க்கல இந்த மந்திரத்தை பார்க்கல அதான் நம்மகிட்ட நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது நான் பார்த்தா அப்போ வந்து அதுல வாக்கு சூப்பம்னு ஒன்று இருக்கு அதில் நான் இதை வகுப்பு இல்லைன்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாசந்தே உபஜீவன் திவிஸ்வே வாசந்தேவா உபஜீவன் திவிஸ் வேதத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது அதாவது வாழ்க்கையே வேதத்தை ஒட்டித்தான் இருக்கணும் அது என்ன சொல்றதுன்னு கேட்டுகிட்டே அது என்ன சொல்லியிருக்கா அது விடிப்படும் அதனாலதான் நம்ம பழக்கத்தை சொல்லணும் சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல கேட்கறது உண்டு ஒரு காலத்தில் இப்ப ஜாஸ்தி கேக்குறது சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு போதேனா எனக்குதான் அப்படிங்கிறோம் இவங்களோட ராகத்வேஷத்துல தான் பேசுறாங்க ஆனா வந்து சாஸ்திரப்படிதான் சொல்லுவாங்க நம்ம கிட்ட குறை இருந்தா நம்ம சரி பண்ணிட்டு அனுசரிச்சு போகணும் நம்ம கிட்ட தப்பு இருந்தா கூட அதை சரி பண்ணிட்டு சாஸ்திரம் சொல்றபடி வாழ்றதுக்கு நாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ராகத்வேஷத்தை குறைக்க முடியுமோ குறைச்சு குறைச்சு குறைச்சு சாஸ்திரம் சொல்றபடி வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே போனோம்னா ஆனந்தம் கூறின் போறது தெரியும் பிரதிபிம்பானந்தமே அனித்யானந்த நித்யானந்தி ரெண்டு பேரும் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன்னு தெரியல சாயனாச்சர் கந்தர்வர்கள் பசுக்கள் மனிதர்கள் எல்லாம் இந்த வேதத்தினால்தான் இருக்கு வாச்சிமா விஸ்வா புவனா நற்பிதா இந்த புவனங்களெல்லாம் இந்த வாக்குலாம் சேர்ந்திருக்குனியர் சோஹவஞாத் அக்ஷரம் பிரதம மாதமி சோஜுஷாணோபய சுகவா அது அதுக்கப்புறந்தான் முக்கியம் மந்திரோ மனிஷிண வாஷா ஹே நிறைய கட் பண்ணிட்டேன் நிறைய சொல்றது சங்கராஜரை எங்க இருந்து எது எடுக்கணுமோ அழகா கச்சிதமா எடுத்து போடுறாரு ஆனா அவருக்கு தெரியாத ஸ்ருதி அத்தனை ஸ்ருதி இருக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சொல்லுவோன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மந்திரபத்தரா மந்திரிருத்தோ மந்திரபத்தின் பராதாம் வைஸ்வேவீன் வாதம் வாசம் உத்தியாசம் நாலாம் அத்தியாயில இருக்குரிய அதாவது ஒருத்தனுக்கு வந்து இது என்ன சொல்றது சாஸ்திர குரு வாக்கிய சத்திய புத்தியாவதாரணா எளிமையா இருக்கு லட்சணம் சொல்றது சாஸ்திர குரு வாக்கிய सत्य धारणा सा श्रद्धा कथिता सस्तूपल युप्य कथिता सत्य शास्त्र वाक्य गुरवाक्य सबुद्यवधारण அப்போ சர்வஜா அந்நத சம்பவகா நாஸ்தி காட்டில ஒருத்தனாலே ஒரு வேற ஒருத்தனால வந்திருக்க முடியாது அவர் நிச்சயமா சர்வஜனாக இருக்கிறார் சாஸ்திரம் எஸ்மாத் புருஷ விசேஷாத் சம்பவத்தி எந்த புருஷனிடம் இருந்து ஒரு புருஷ விசேஷம் யாரு பாணினி மாதிரி ஒரு பெரிய மகான் இருக்கார் ராமராய கவி ராமராய கவி இருக்கார் யாரோ பெரிய பெரிய மகான்கள் வந்து கிரந்தங்கள்லாம் எழுதுறாங்க நரசிம்ம பாரதி சுவாமிகள் சம்பவதிஸ்தர்த்தம் சாஸ்திரம் சம்பவத்தி விஸ்தரார்த்தம்னா என்ன ஒரு சிறு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விஸ்தாரம் பண்றது என்னோட புது ஒரு குற்றோட ரெண்டு நம்பர் ரெண்டு நிறைய பேர் ஒரு ஒருத்தரும் விஸ்தாரமா சொல்லியிருக்காங்க அது யாரிடத்திலிருந்து வந்திருக்கோ அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றேன்யாதே ஜேய ஏகதேசார்த்தம் அப்படி அதித்தர விஜயான ஒரு அம்சம் என்னது வியாக்கணம் வியாக்கணம் அறிஞ்சாலே அல்லது அறிஞ்சதாக விஷயம் ஏகா ஏகதேச விஷயம் அதாவது சிக்ஷா வேற கல்பம் வேற நிறுத்தம் வேற வியாக்கரணம் வேற சந்து வேற ஜோதிஷம் வேற அதனால ஒரு ஒரு சாஸ்திரமும் அப்படி ஏக ஏகதேச விஷயம் அப்படி சார் அந்த கிரந்தகர்த்தா தட்டி அதிக தர விஜயான அதிகமான அறிவை உடையவன் இது உலக் லோகே பிரசித்தம் ஒருவன் ஒரு சாஸ்திரத்தை விஸ்தாரமாக எழுதினால் அவன் அந்த சாஸ்திர ஞானத்தை காட்டிலும் அதிக ஞானம் உடையவன் என்பது உலகத்தில் மிகவும் பிரசித்தமாக தெரிய தெரிகிறது காணப்படுகிறது கிமுத்தவ்யம் இதுவே ஒரு ஏகதேச விஷயத்தை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்ற போது சமஸ்த விஷயத்தையும் சொல்ற வேதத்தை சொன்ன பகவான் சர்வஜ் சொல்லணுமாப்பா ஏகதேச விஷயத்தை சொன்னவனையே நீ ரொம்ப தெரிஞ்சவன் சொல்றேன் அதை காட்டிலும் தெரிஞ்சவன் சொல்றேன் ரொம்ப தெரிஞ்சவன வார்த்தை அதை காட்டிலும் அறிவுடையவனுங்கிற ஆஹ் சமஸ்த விஷயங்களையும் பத்தி வேஷம் வேதம் பேசி எல்லா விஷயங்களையும் பற்றி பேசுற வேதம் வேதத்தை அனுகிரகம் பண்ண ஈஸ்வரன் அதை காட்டிலும் அறிவுடையவன் தெரிஞ்சவன் சொல்லவும் வேண்டுமோ ஆஹ் அதிக தர விஜயானிமு வக்தவியம் அநேகாபேதின்னசிய ுவேதத்துல இருபத்தி ஒருவேதத்துல ஆயிரம் சாக்கை அதரவேதத்துல அம்பது சாக்கைன்னு சொல்லியிருக்கேன் ஸ்லோகத்தை கூட ஞாபகம் ரிக்வேதா ஏகவிசா நவாதிக்கம் அண்ணா வந்து இதுல போட்டிருக்க ஈசகேன கட்டா பாஷ உபனிஷத் சாரம் இருக்கே அதுல இந்த முக்தி கோபனிஷத்தை பத்தி போட்டிருக்க வேணா எடுத்து படிச்சுங்களோ அது உங்களுக்கு அந்த ஆர்வத்தை பொறுத்து அதை கற்று தெரிய தெளிக தெளித்துக்கொள்ளி அநேகா தேவ துரிய வேதாத்யா அந்த வேதத்துல என்ன பண்ண தேவர்களை பத்தி பேசியிருக்கா துரிய அதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கு மனுஷர்களை பத்தி சொல்லிருக்கு வர்ணத்தை பத்தி சொல்லி இருக்கு ஆசிரமத்தை பத்தி சொல்லி இருக்கு இப்படி எல்லாம் நிறைய பிரிச்சு எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பேசிருக்கு ஏதாவது கீழான உயிர்கள் மேலான உயிர்கள் நடுத்தர உயிர்கள் அத்தனை உயிர்களை பற்றியும் பிரித்து அதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் விரித்து பேசி இருக்கிற முதலான ரிக்வேத்யா வேதாத்யாக்கிய சர்வ ஜான எல்லா ஜானத்தின் ஒரு பொக்கிஷமாக விளங்குகிறது அறிவு பட்டகம் தமிழ்ல அதேடா அறிவு பட்டகமாக விளங்குகிறது அப்பா அப்பிரயத்தனைய பகவான் இதை எப்படி உண்டு பண்ணாருனா இவ்வளவு வேதத்தையும் எப்படி பகவான சிருஷ்டி பண்ணாருன்னா உட்கார்ந்து அக்னிமே லே புரோஹி தன் யஜ்னசிய தேவ விடாம விடாம வேத பண்டிதன் என்ன பண்றான்னா காலம் எழுந்து சந்தேகம் பண்ணிட்டு வேதத்தை சொல்லிட்டே இப்பேற்பட்ட வேதத்தை வந்து பகவான் கிட்ட இருந்து வாங்கி பெற்று அது என்ன அப்பிரயத்ன லீலா நியாயன அவர் பகவான் லீலையா சொல்றார் எப்படி வருது நம்ம ஒரு அல்பமான நம்ம சொல்றதே பார்த்து எப்படி சாமி இவ்வளவு சொல்றேங்கிறான் நமக்கு தான் தெரியும் எவ்வளவு தெரியும் தெரியாதுன்னு நம்ம சொல்றதே பார்த்து எல்லாரும் ஜனங்கள் ஆஹா ஓஹோங்கிறாங்க நல்ல வேலை நமக்கு நம்மளை புரிஞ்சு வச்சுக்கோ தப்பிச்சோம் அதனால இந்த புகழ்க்கு மயங்கினா என்ன அதனால ஜனங்கள்லாம் வந்து எப்படி சாமி தாய்மாரவல்ல இருந்து சொல்றீங்க பகவத் தீதியிலேருந்து சொல்றீங்க அங்கிருந்து சொல்றீங்க திருக்குறளுக்குன்னு ஓடுறீங்க இப்படி ஓடுறீங்க இப்படி ஓடுறீங்க அவங்க சொல்றாங்க நம்ம சாதாரண ஒண்ணும் இல்லாத குப்பை என்ன நமக்கு இப்படி சொல்ற போது அப்படி சொல்றாரு அப்படி இருக்கப்பாரு பகவான் வந்து பிரயத்தனமே இல்லாமல் லீலையா சொல்றாரு வேதத்தை எழுதுறாரு எல்லா ரிஷிகர்களப்படியும் காதல கேட்டுக்கொண்டு அதனாலதான் கருணேயாம தேவாக இந்த வார்த்தையை கேட்கற போது என்ன தோன்றதுன்னா ஈஸ்வரா எனக்கு நல்ல வாக்கியங்களை எல்லாம் காதல சொல்லு அதனாலதான் நிறைய பேர்வான் அப்படின்னா என்ன நிறைய பேர்ட்ட கேட்டுருக்கான் எத்தனை மகான்களை பார்த்திருக்கான்னு தெரியுமா அவன் எத்தனை பெரியவங்ககிட்ட எத்தனை விஷயங்களை சத்விஷயங்களை கேட்டிருக்கான்னு தெரியுமா அவன் காது ரெண்டும் கேட்டு கேட்டு கேட்டு புண்ணியமான காது பாது புண்ணியமான காது புண்ணியமான மனசு அப்படின்னு சொல்லுவான் சுருத்தான்னு பேர் அதனால தான் திருவள்ளுவர் அதை சொல்லிட்டார் அறங்கே திருமூல சொன்னார் அரங்கேட்டும் அந்தனர் வாயும்பொழி கேட்டும் கேள்வி கேட்ட அமைதம்னு ஒரு அதிகாரம் ஒரு பகுதி கேள்வி கேட்ட அமைதல் அப்படின்னு திருமந்தூர் இருக்கு அறம் கேட்டும் அந்தனர் வாழ் மொழி கேட்டும்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு மறந்து வச்சு அதுதான் நம்ம சர்வக்கேத்தம் ஆஹ் அல்ல அறம் கேட்டும் அந்தனர் வாய் மொழி கேட்டும் அது மாதிரி இங்கேயும் வள்ளுவர் வந்து இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்ல நிறைய அதாவது கட்டணும் கேட்டனன்றுட்டாங்க இப்போ என்னதான் இருந்தாலும் நாம ரூம்ல உட்காந்து புத்தகத்தை இப்படி விரிக்கிறதுக்கும் இப்படி நம்ம உட்காந்துட்டு பிரித்து ஒருத்தர் படிக்க அதான் இன்னொருத்தர் உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்க அவளை கேட்கற அது இன்னும் கொஞ்சம் அதிகமா பதிகிற மாதிரி நன்று அதுதான் கேட்டுட்டேன் படிக்க போறது சுத்வான் உபாசக அப்படின்னா அது யாருக்கு நான் பாமராணாமே தூ வியார்த்தி தான் அதனால பகவான் வந்து அப்பிரயத்தன இவ பிரயத்தனமே இல்லாமல் லீலையா பகவான் வந்து வந்துட்டு இருக்கு இந்த மேண்டலின் ஸ்ரீனிவாசன் இருக்கான்னு இந்த சின்ன இத்தினோடு கையை வச்சுருக்கான் அவன் அடிக்கிற அடியில் வந்து லோகமே மயங்கி விடு லீலையாட்டி சிரிச்சுக்கே பண்ணுறான் நான் பார்த்துக்க ஏழு வயசுல இந்த மேண்டலினை வச்சுட்டு அவன் வாசிக்கிறது வந்து இப்படி இப்படி இப்படிமா இந்த பிளேடை லேசாக வச்சுக்கிட்டு இப்படி இப்படிதான் கை இப்படிதான் ஆடும் அவனுக்கு வேற ஒண்ணு எல்லாம் தாளம் போட்டு மேல வாசிக்க அப்படியே இப்போ தாரு சங்கீதம் நீங்க தெரிஞ்சா தான் இல்லாட்டி ஒண்ணும் பண்ணாரு அப்படியே இருக்கும் அது வந்து கேவல சப்தா கேவல சப்தமா இருக்குமே தவிர ஒண்ணும் பண்ணாது அப்போ அவன் இந்த பிரயத்தனமே இருக்கு அதனால நமக்கே கொஞ்சம் ஒரு விஷயத்துல பயிற்சி பெற்றாச்சுன்னா இப்ப லீலா கிராமர்லாம் உங்களுக்கு லீலையா தோன்றது இல்லையா இது லிட்டு அது லட்டு இது லொட்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்கல்ல எப்படி இன்னைக்கு லீலையா வர்றதுக்குன்னா சும்மாவா முதல்ல ராமஹா ராம ராமஹான்னா அடுத்த நாள் ஆள காணும் ஆளே இப்ப வந்து ரிட்டு ரிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் என்ன தெரியுது கொஞ்ச நாள் கழிச்சு போய் பாக்கத்துல சாக்கு மூட்டையிலிருந்து இப்படி எடுத்து இப்படியும் அப்படியே அந்த பந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அழகா போய் அந்த அண்டா உள்ள கிளீனா போயிடணும் எதுக்கு சொல்றேன் லீலா நியாய புருஷ்வாசத்து புருஷ நிஸ்வாசவத்து புருஷ நிஸ்வாசவத்து மூச்சு விடுறதுக்கு என்னப்பா எஃபர்ட் வேணும் விட போகிறேன் அப்படின்னா சொல்லணும் புரியுது மூச்சை விழுக்க போகிறேன் நம்ம இப்ப பேசிட்டே இருக்கோம் நான் மூச்சு விடுறது எனக்கு என்ன பீலிங்கா இருக்கு மூச்சு விடுறது எப்படி நமக்கு தெரியாம மூச்சு விட்டு இருக்கோமோ எப்படி முயற்சியே இல்லாமல் மூச்சு விடுறோம் முயற்சி மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் காரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி விட்டு போனோம் ஆக முயற்சி பண்ணி மூச்சு விடுறது இல்லை இது புருஷ நிஸ்வாசத்து புருஷ நிஸ்வாசவத்து அப்பிரயத்னை அர்த்தம் புருஷ நிசுவாசத்தை போல அப்பிர அப்பிரயத்ன மகதாபூதா மகதா பூதாத்துன அர்த்தம் அந்த பெரிய பொருளிடம் இருந்து பெரிய பொருள் மகதா பூதாதுன்னா பரமாத்மனஹம் பரமாத்மனஹாத் யோனேஹே யோனேஹ காரணாத் காரணாத் சம்பவ சம்பவேகே சம்பவ காரணாத்து சம்பவா தோன்றி இருக்கிறது அதுக்கு உடனே வேலை வாக்கியத்தை சொல்ற இந்த உபிரம் இருக்கு இல்லையா மேல அது நீங்க எல்லா சாஸ்திரம் எடுத்துக்கணும் அங்காமிவேதா சத்வாரா மீமாசா நியாய விஸ்தராக புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாஹேதா சதுர்தான் சொல்லிருக்கேன் பதினாலு சாஸ்திரங்கள் இருக்கப்பா அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அதெல்லாம் நிறைய இங்க போட்டிருக்கு அசிய மகத்தோத விஸ்வசிதமேத திருக்வேதா அப்படின்னு அந்தியசுகர் மவேதோதிகிஷா கல்போ வந்து அதுலே இருக்கு இப்போ தகத என்ன சொல்றாரு அதுக்கு வழக்கம் மகதாங்க நிரதிஷயம் சர்வ்ஞத் சர்வசக்திமத்துவம் சரி நிரதிசயம்னு சொன்ன என்ன உப்பு ஏயர்வற்ற எல்லாம் அறிந்த எல்லா சக்தியும் உடைய அப்படின்னு அர்த்தங்கிற தகத பூத ூத்தியாத்தம் நிரதி சர்வசக்திமம் இவர் சொல்றார் அதுக்கு நிறதிஷயம்னா என்ன நெருவிசேஷம் நிபிடம் வா நிபிடம்னா என்ன அர்த்தம் நிபிடம் நிபிணம் மருந்து வச்சு சர்வஜத் நாம ரூபாத்மனா ஜாத்தம் நாமரூபமாக தெரிந்து சர்வசக சர்வ சர்வசித்ஸ்தித் சக்திமத்துவ அதாவது எது வந்து இருக்குன்னு இல்லைன்னு சொல்றதோ அது சர்வசக்தி எல்லா நாம ரூபங்களையும் அறியறதோ அது சர்வக் சம்பந்த பொருளுமா இருக்கிறதோ அது நிர்விசேஷம் கடினமான சரி பரவாயில்ல அதுக்கு லட்சணும் நிரதிஷயம் சர்வஜத்வம் சர்வசக்தி மம்ம இவ உச்சத்தை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அவரோட ஸ்டைல் அப்படி இருக்கு அவரோட சைலி அப்படி போறது தசிய மகத்தோ பூதஸ்ய நிரதிஷயத்துவம் எனது சர்வ்வம் சர்வசக்திமத்துவம் செய்தி அப்படின்னா என்ன இது வாக்கியம் எங்க கிரியா இருக்கு எங்க கர்மா இருக்குன்னா இவர் வியா இவர் போட்டிருக்காரு சாந்தானந்தா எப்படி போட்டிருக்காருன்னா இது சொல்லப்பட்ட அந்த பிரம்மன் நிரதிசயம் சர்வஜத்வம் சர்வசக்திமத்துவம் ஈஸ்வரன் ईश्वर लक्षण अथवा पढ़ी ஜன்ம पूर्वसूत्रे पूर्वसूत्रे सूत्रं ூத்தேம் தூத்தம் யாவத பூவூத்தேவாக்கா அனுப்பலமஸ்தேத்த <jed rebuild> शास्त्रयोनित्वादिती தெளிவா சொல் மொதல்லை வேதஸ்ய காரணம் பிரம்ம அதுதான் விருப்பமான ரெண்டு அர்த்தம் அதுவா அப்படின்னு சொல்றது அல்லவென்றாரு இப்படி மாத்திக்கிறாங்க அப்போ ஜென்மாத்தியசாரண ஜென்மாதி ஜென்மாத்தியசா திரம ஜென்மாதி ஜகத்துக்கு ஜன்மம் முதலான ஜென்மம் முதலானவற்றை உடைய ஜென்மத்துக்கு காரணம் ஜென்மத்தை முதலாக உடைய இந்த ஜகத்துக்கு பிரம்மன் காரணம்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப அங்க அதுக்கு வந்து அது மாத்திரம் போராது அது இன்னும் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு சங்கராச்சாரிய முதல்ல என்ன பண்றாருனா வேதத்தை பார்த்தியா பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு வேதம்ட போறோம்பா அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டேன் பிரம்ம சித்தி ரெண்டா சூத்திரத்தினாலும் ஒரு வார்த்தைக்கு ஆசை ரெண்டா சூத்திரத்துல சொன்னது போராது அப்படின்னு சொன்னா தார்ட திருட இதுதான் சொன்னார் ரெண்டா சூத்திரத்துல சொன்னது பலமா இல்லையே ஜென்மாரியகான்னு சொன்னது பிரம்ம அஸ்தித்வ நிரூபணத்துக்கு பலமா இல்லையே அப்படின்னா பலப்படுத்துறதுக்குதான் தார்டியாய சாஸ்திரம் தார்டியாயன் வந்தது இல்லை திரடையார்டத்துக்காக ஜென்மாதி சூத்திரம் வந்து பிரம்ம லட்சணத்துக்கு பலமா இல்லை அப்ப அந்த பலமா இல்லாதனால பலப்படுத்துறதுக்காக இந்த சூத்திரத்தை சொன்னார் எப்படி பலப்படுத்துறாருனா பிரமாண காரணப் பிரமாணம் இருக்க வேதாஸ்திரங்கள்லாம் வந்து ரிஷி வாக்கியங்கள் அபௌருஷேய வாக்கியங்கள் இந்த அபௌருஷேய வாக்கியத்துக்கு வந்து காரணமாக இருக்கிறது ஈஸ்வரன் ஆகையினால இப்பேற்பட்டதுன்னா ஒரு அற்புதமான சேதன தத்துவம் இல்லாமல் எப்படிப்பா வரும் அஸ்தி பிரம்மா சாஸ்திர யோனித்துவாத் பிரம்ம சித்தி பவதி இது வரைக்கும் அந்த வியாக்கியானம் பார்த்தோம் இல்லாட்டி என்ன சொல்றாருன்னா பிரம்ம शास्त्रमेव प्रमाणं, பிரமாணம் அனுமானம் பிரமாணம் இல்ல இது கிளியனா சொல்றது இந்த ரெண்டாவது இது என்னன்னா பிரம்ம இருக்குங்கிறதுக்கு இப்ப இப்பதான் வந்து கேவல ஸ்ருதியை நம்ம பரிபூர்ணமா சர்ணாகதி பண்றோம் இல்ல பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா வேதம் சொல்லிருக்கு வேதம் சொல்லி இருக்கு வேதம் சொன்னா இருக்கு அவ்வளவுதான் நீ அதுக்கு மேல கேள்வி கேட்டாரு வேதம் வந்து பகவானுடைய வாக்கியம் ரிஷிகளுடைய வாக்கியம் உனக்கு தெரியலங்கிறதுக்காக வேண்டிய ரிஷிகளுடைய வாக்கியத்தை பொய் இந்த இடத்துல சொல்லிருக்கு பிரம்ம சித்தி வேணும் பிரம்ம சித்திக்கு வந்து ஜெகத்காரணத்தை சொன்னாலும் சரி என்ன சாஸ்திர பிரமாண காரணம்னு சொன்னாலும் சரி பொத்துக்களை வச்சுக்கோங்க இல்ல சாஸ்திர பிரமாணத்தை உண்டு பண்ணவர்னு சொன்னாலும் கூட சரி ால பிரம்மன் இருக்காருன்னு சொன்னோம் வித்தியாசம் இப்ப சாஸ்திர யோனித்துவா இப்ப என்ன சொல்றாரு அத அதவா அல்லது ரிக்வேதாதி சாஸ்திரம் இப்ப சொன்னோமே மகதோபூத அப்படின்னு சொன்னு சொன்னோம் இல்லையாசம் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன் தினம் உபனிஷத் பாராயணம் தான் பண்ணணும் ஆசம் தினம் காலம்பரை வந்து ஒரு ஒரு மணி நேரம் உபனிஷத்து பாராயணம் யாராவது பண்ண சொல்லணும் அப்படி நினைச்சிருக்கேன் அப்படி ஒரு ஆசை இருக்கு நான் முதலே அவனை வேதத்தை பாராயணம் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் அவன் பண்ணல அதனால வந்து தினம் உபநிஷத் பாராயணம் சுவாமி சன்னிதியில போய் பண்ணிடும் ஒருத்தர் பண்ணணும் போய் உட்கார்ந்துட வேண்டியதா டயத்தை பார்த்து பிரம்மச்சாரியோடு இருக்கு அவங்க எதுன்னு சம்மந்தம் இல்லை சுவாமி சன்னிதியில உட்காந்து பாராயணம் பண்ணணும் கொண்டு வரணும் பின்னாடி வந்து பகவான் நம்ம வாய்ப்பு கொடுத்தாருன்னா தினம் பிரஸ்தானத்திலே பாராயண பாராயணம் படிக்கிறத பிரஸ்தானத்திலே பாராயணம் நடந்துகிட்டே இருக்கணும் அந்த பாராயணத்துல கலந்துக்கணும் கலந்துக்கணும் அது நம்ம சிஸ்டத்தில் இருக்கு சம்பிரதாயத்தில் இருக்கு பிரஸ்தானத்திலே பாராயணம்ங்கிறது சங்கர ஜெயந்திக்கு அஞ்சு நாள்ல பஸ்தான பாராயணம் நடந்துடும் குரூப் குரூப்பாக உட்காந்து பண்ணிடுவாங்க ஒரே நேரத்தில் முடிக்க முடியாது ஒரேடியாக ஒருத்தரையும் முடிக்க முடியாது அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தர் வந்து கீதா பாஷ்யம் மாத்திரம் பாஷ்யத்தோட பாராயணம் பாஷ்ய பாராணம் அப்படி படிச்சுட்டே இருக்குது இப்போ நம்ம படிக்கிறோம்ல இவரு படிச்சுன்னா வேறு அர்த்தம்தான் அர்த்தத்தை திங்க் பண்றதுலாம் கிடையாது அப்படியே பாராயணம் அது பேர் பாராயணம் அங்கே வந்து வாட்சிக்கம் கர்ம பிரதானம் அப்படியே பண்ணிட்டே போவேண்டே அது நல்லா சமஸ்கிருத ஜானத்தோடு இருக்கார் அப்படின்னா அவர் நடுவில் நடுவில் அப்படி ரசிச்சு படிச்சுட்டு இருப்பார் அவ்வளோதான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த பிரஸ்தானத்துறை பாஷ்ய பாராயணங்கள்லாம் இப்போவும் நடக்கிறது சுங்கேரி காஞ்சி மடத்திலே நடக்குது மட்டும் வேத பாராயணம் ஒரு பக்கம் நடக்கிற மாதிரி பிரஸ்தானத்திரை பாராயணம் இங்கே நம்ம தொடங்குறது பண்ணுவோம் தான் பண்ணணும் சுவாமி நானும் எல்லாரும் பண்ண பிரசாந்தான் பண்ணணும் ாதினூக்கூடிய உள்ளதை உள்ளவாறு அதனுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு தான் பிரமாணம் ஸ்வரூப அதிகமே பிரகிரேதாதி படிக்கணும் அஸ்ய பிரம்மணா இந்த பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய யதாவத் ஸ்வரூப உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்வதற்கு ऋग्वेदम முதலான சாஸ்திரங்களே ප්‍රමාණமாകും அப்படி பண்ணு ප්‍රමාණం భవతి భవతిங்கிறது වෙන అధ్యాయం படிக்கலாம் அస్య బ్రహ్మణః Yathavat swarupa adhigame etoktam rigvedaadi shastram yonih kaaranam pramanam bhavati yonih is equal to kaaranam is equal to pota sarivan kaaranam is equal to pramanam bhavati এবடின சோத சாஸ்திராதேவ பிரமாணா ஜெகதஹா ஜென்மாதிகாரம் பிரம்ம அதிகமியே இத்தபிப்பிராய அந்த முதல் சூத்திரத்துல சொன்னோமே ஜெகத்காரணம் பிரம்மங்கிறது அது ஏதோ சொக்க போல கல்பன கிடையாது அனுமானம் கிடையாது சும்மா எனக்கு ஏதோ காட்சி வந்துடுத்து தியானத்துல வந்ததுன்னா நான் சொல்லல அதெல்லாம் வந்து சாஸ்திர பிரமாணாதேவ ஜெகதா ஜென்மாதிகாரணம் பிரம்ம அதிகமியாயம் இது ரொம்ப முக்கியம் இது நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன் சாஸ்திர பிரமாணாதேவ ஜகதா ஜென்மாதிகாரம் பிரம்ம அதிஜம்யதே ஏவகாரம் இருக்கு அதனால அந்ந பிரமாண நெய்வியாயத்து ஏவகாரம் வந்து என்னது வியாவர்த்தகம் அந்ந வியாவர்த்தகம் அதனாலதான் வேற எதுனாலே இல்லை பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரத்தினால மட்டும் வேற எதுனாலே இருக்கும் அதுக்கு என்ன முன்னாடியே என்ன வேத வாக்கியம் உதார்த்தம் பூர்வசூத் எதோ வாயன் ஜாத்தனம் சூத்திரம் அப்படின்னா அந்த சூத்திரத்திலே சொன்னால் இதுக்கு இந்த சூத்திரம் கேட்ட யாவதா பூர்வசூத்திரே ஏம் ஜாத்தீயம் சாஸ்திரம் உதாஹர்தாஸ்திரம் இப்படி படிக்கணும் யாவசூற்றேனா அதாவது பூர்வ சூத்திரத்திலேயே தெரிஞ்சுக்கிறவங்க சொல்லியாச்சு அங்கதான் இந்த வாக்கியத்தை கோட் பண்ணி எந்த வாக்கியத்தை ஒரு சூத்திரம் எழுதுன்னு ஒதுக்க மாட்டேங்க அங்கதான் எழுதியாச்சு சாஸ்திர அனுபதானா சாஸ்திர ஸ்பஷ்ட அனுபதானம் இல்லை அங்க ஸ்பஷ்டமா தெரியல ஸ்பஷ்டம் பூர்வ சூத்ராட்சரேன ஜென்மா அப்படிங்கிற அந்த சூத்திரமானது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லி எடுத்துன்னு சொல்ல முடியாது அனுபாதானா அப்படி வியாசர் நினைக்கிறார் வியாசர் எழுதிருக்கார் சாஸ்திரம் எழுது அவர் ஃபீல் பண்ற இதை மாத்திரம் சொன்னா சாஸ்திரத்தை அப்படியே கரெக்டா சொன்ன மாதிரி ஆகுமா ஆகாது அப்படின்னு நினைச்சு அடுத்து சூத்திரம் எழுதுறாரு வியாசர் தானே தலையை செரிஞ்சு பையனா வச்சுன்னா தலையை சொல்லி எப்படிதான் சாஸ்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு நான் அப்படி கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பார் ஓ சரி முதல்ல ஒரு சூத்திரம் எழுது நம்ம கிட்ட அப்படிதான் உட்கார்ந்து எழுதிருப்போம் அதே மாதிரி அவரும் பண்ணிட்டு எல்லாம் சுவாமெல்லாம் கும்பிட்டு நான் வந்து தலையை இப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்திருப்பார் சரி அகாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்புறம் இப்படி யோசிச்சுட்டு வந்துருப்பார் அப்புறம் உடனே சரி ஜென்மா போர்லையே ஜிம்யாவது நினைச்சுன்மாங்குறத்துக்கு இருந்தாலும் இருக்க முடியுமோ அப்படின்னு ஒருத்தன் ஒருவேளை நினைக்கலாம் ஆகையான என்ன பண்ணி இந்த வார்த்தையை போட்டுட்டோம் இல்ல பலம் சாஸ்திரிய ஸ்பஷ்டம் அனுபாதானா ஸ்பஷ்டமா இல்லை ஜென்மாதி அது ஏன் ஸ்பஷ்டமா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற ஜன்மாதி கேவலம் அனுமான உபன்ய்தியாசங்கம் ஜென்மாதி சூத்திரம் அனுமான உபன்யஸ்தம் ஸ்ருதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை வெறும் அனுமானத்தை பேசி இருந்தது இந்த அனுமானம்தான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நினைக்க கூடும் அது கூடாதுங்கிறதுக்காக தாம் ஆசங்காம் நிவர்த்தித்தும் அந்த ஆசங்கை இருக்க கூடாது அந்த சந்தேகம் வரக்கூடாது அனுமானத்தினால இந்த சூத்திரம் எழுதிட்டேன் யாராவது நிர்ணயம் பண்ணினான்னா அது தப்பா போய்டுங்கிறதுக்காக நான் அடுத்த சூத்திரம் எழுதுறேன் அதனால நிவர்த்தித்தும் இதம் சூத்திரம் பிரபவரு பிரவர்த்திக்கிறதுன்னு அர்த்தம் பிரபவரு ோனித் என்கிற இந்த சூத்திரமானது இதுக்கு அதிகரண சங்கதி என்ன இதில் போட்டுக்கோங்க உபுவிதமான அபூர்த்தம் அதுன பிரமாணம் அது தாவத்யோனி ஹேத்த சுவம் ஜிமிதனூரா நல்லது சர்வக் அபிந்த நிமித்தோபாதான காரணம் இது சூத்ரார்த்தம் என்ன சொல்லணும் கேட்டா இன்னொரு கோணத்தையும் சொல்லலாம் ஜன்மாத்தியாங்கிறது உபாதான காரணத்தை சொல்றது சாஸ்திரயோனித்வாதுங்கிறது நிமித்த காரணத்தை சொல்றது அப்படின்னா சங்கராஜரிய மீனிங் அதுக்குள்ள அடங்கியிருக்கு நிமித்த காரணத்தை சொல்றது இப்போ உலக அகிர அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலகுங்கிறது உபாதான காரணம் கற்றதனால் வாலரியவன் சொல்றது நிமித்த காரணம் அது நம்ம இருக்க தத்துவங்கிறது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இது வந்து அபிந உபாதான காரணம் பிரம்ம ஆத்ம ரூபே வர்த்தது மூணே குரல் நான் சொல்லல பரமத்தான சுவாமி சொன்னார்கள் இந்த மூன்றே நான் அணி கொடுத்த அப்படின்ட்டு அது எனக்கு சுவாமிஜியும் அதை அடிக்கடி பேசிந்தே இருமேன் குரல் எல்லாம் பேசிந்தே இருக்கு அவர் நான் குரல் பேசுவேன் அவர் வேதாசம் எங்களுக்குள்ள கருத்து பெருமாறிந்தே இருக்கும் அடிக்கடி தனியா இருக்கோம்ல அப்ப நாங்க சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் பேசுறத இந்த மாதிரி பேசுறத சொன்னா இந்த மூண வச்சுன்னு கோல் வேதாந்தம் சொல்லிட முடியுமே அப்படின்னாரு கரெக்டா இருக்குல்ல அவரை முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக ஜெகத்காரணம் பிரம்மன் அவர் நிமித்த உபாதான காரணம் சொல்லிடுனாங்க வாதரில் வந்து சொல்கிறதுனால சர்வஞன் வந்து நிமித்த காரணத்தை சொல்லலாம் மலர் நிமித்தோபாதான வர்த்ததே சமாப்தம் மூணே குரல் திருக்குறள் முடிந்து விட்டது கருத்து இதுதான் முடிஞ்சு விடுச்சு இவர் ஒரு குட்டி தேசம் படிச்சுட்டே இருக்கலாம் அதாவது தெரியாத ஒரு மனிதனுடைய பெயரை பற்றிய அறிவு பெயர் வந்து பெயரை பத்தின ஞானத்துக்கு ஒருத்தவங்க சொல்றேன் முத்துக்குமாருங்க முத்துக்குமாறுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நீ முத்துக்குமாறுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நீ உன் வார்த்தைதான் பிரமாணம் அப்படி சொல்றாரு உன் வார்த்தை தான் பிரமாணம் அது மாதிரி பிரம்மத்தை பத்தின ஞானத்துக்கு யாரு பிரம்மணத்தை பத்தின ஞானத்துக்கு யாரு பிரமாணம் இருக்காரு பின்ன தெரியாத ஒருத்தாருக்கான் அவனை பார்த்த உடனே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறோம் பேர் என்னன்னு சொன்னா அவன் சொல்லிவிடுறான் அதை வச்சுன்னு நம்ம என்ன பண்றோம் இவர் தான் வேற அப்படின்னு சொல்றோம் இவன் தான் அதுன்னு இப்படின்னு நீ சொல்லுறான் இவன் வேற இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டான் என்ன சொல்றது அவன் வார்த்தை தான்ப்பா பிரமாணம் அது மாதிரி பிரம்மன் இருக்குங்கிறது என்ன பிரமாணம்னா பிரம்மனுடைய உபதேசம் தான் பிரமாணம் அந்த பிரம்மன் தான் இந்த சாஸ்திரத்தை கொடுத்துருந்தா பிரம்மனுக்கு இதுதான் போட்டுருக்க அத்தபுருஷ் நாணம் பிரதி தவிர அஞ்சஸ்வியான அஹம் விரரிவ இது சம்பவத்து அஹம் வச்சிவது அஹம் விரரிவ கீர் பிரேரிவிரோ வாஜினீவமஸ் அது எல்லாம் அடகிர் ஈஸ்வரேஸ் ஸ்வூபம் ஆயிருக்கேன் ஈஸ்வரனுடைய விபூதி என்கிட்ட இருக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கு அப்படியாக சொல்லி இருக்கு அந்த மந்திரம் அஹம் அஸ்மிணகும் ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தை எவ்வளவு எளிமையான இதெல்லாம் கொஞ்சம் படிச்சா தான் தெரியுது தெரியாத மனிதனை தெரியாத மனிதனை பற்றிய அறிவு அவனுடைய வார்த்தையினால்தான் தெரிகிறது அவன் யாருன்னு அது மாதிரி பிரம்மத்தினுடைய உபதேசம் ஆகிய வேதத்தினால்தான் பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கிறோம் சுலபமான ஒரு திருஷ்டத்தை நச்ச அனுமாதினா சர்வசாட்சி அகம் பிரம்ம இத்தியாதி ஞானம் பவதி அனுமானத்தினால சர்வசாட்சியா நான் இருக்கேங்கிற ஞானம் வராது அகம் ரக்ஷ ரேரிவாங்கிற ஸ்ருத்தினால்தான் வருங்கிறோம் அனுமான அஹமஸ்மிம் நம்ம இதுமந்தரணாதிவத்தி ஆஹா பிரமாணி நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் தான் கோபப்படுபவனும் நானே கோபத்தின் பயனை அனுபவிப்பவனும் நானே ும் நானே திட்டின் பயன் அனுபவிப்போனும் நானே எல்லாம் பிரம்மன் புரிஞ்சாத்தான் என்ன ஆகும் ராகத்வேஷம் போகும் காமக்ரோதாதிகள் போகும் காமக்ரோதாதிகள் போகிறதுக்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்துக்கு சாஸ்திர பிரமாணம் வேணும்னு கனெக்ட் பண்றவர் நச்ச சர்வம் கல்வதம் பிரம்ம அகமிதி ஞான காமக்ரோதாதி நிவத்தி நிவத்தி இத்தியதைய சாஸ்திர பிரமாண சித்தம் பிரம்மானேனை சர்வ ஆத்மதா தரிசனம் எல்லாத்மாவும் நான் தான் ஆத்மதா தரிசனம் தேக அத்தியாச நிவர்த்தகம் ஒன்றர் வாக்கியம் அற்புதமா இருக்கும் தேக அத்தியாச நிவர்த்தகம் ஏன் தேகத்தை மாத்திரம் அத்தியாசத்தை நீக்கல பாக்குற எல்லா தேக அத்தியாசத்தையும் நான் நீக்கி விடுறேன் சுத்த செய்தன்யம் தான் இது ரொம்ப முக்கியம் ஏன் தேக அத்தியாசத்தை நீக்கி என்ன பிரியாளுக்கும் எல்லா தேகாத்தியாசத்தையும் நீக்கி எல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுல தானே ஞானம் பலம் நிவர்த்தகம் மோக்ஷா மோக்ஷாங்கிறது பிராக்கெட்ல போட்டு ராகத்வேஷ நிவருத்தி மோக்ஷாங்கிறது மோக்சா விருப்பு விருப்பு நீங்கி போறதுதான் மோக்ஷம் நான் வந்து எதுக்கு எடுத்தேனோ அது இல்லை நான் வந்து அதிகாரணம் பாக்குறதுக்காக பார்த்தேன் ஆனா அது ரொம்ப நல்லா இருந்தது இதோட விஷய வாக்கியம் வந்து அஸ்ய மகத்தோ பூதசிதம் ஏத்தத்து கிரகதாரண்யா விஷய வாக்கியம் சங்கத்தின் வந்து முந்தின அதிகரணத்துக்கும் இதுக்கும் வந்து ஏக்க விஷயத்துவம் அதுக்கு இதுக்கும் ஒரே விஷயம் தான் சைதன்யமான பிரம்மன் ஜெகத் என்று சொன்னதினால் பிரம்மம் சர்வஜம் என்று சூத்திரக்காரரால் சொன்னதாக ஏற்படுகிறது ஜெகத் காரணம் சொன்னதினால ஏற்படுகிறது ஞானம் ஒன்றும் செய்ய முடியாது எவன் எதை செய்கிறானோ அவன் அதை அறிந்திருக்க வேண்டியது ஜெகத்தை பகவான் தான் படைச்சார்னு சொன்னா பகவான் அது அறிஞ்சிருக்காரு புயவன் போலும் ஆகவே சகலத்துக்கும் பிரம்மம் காரணமாகையால் அது சர்வஜம் அப்படின்னு ரெண்டு அதுக்கு இது சம்பந்தத்துக்காக ஜெகத் காரணமாக இருக்கையால் காண்பிக்கப்பட்ட சர்வஜத்தன்மையை பிரதானாதிகளுக்கு அது உகாது பிரதானமுக்கு அச்சனமாச்சே சாங்கியர்களுடைய மதம் ஏன்னா இப்ப மற்ற தரிசனங்கள் நமக்கு ஞாபகம் இருந்தா தான் ஒரு வார்த்தை அவர் சொல்றபோது இந்த தரிசனத்தை சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியும் மற்ற தரிசனங்கள் நம்ம சரியா பாக்குறதுல இல்லை ஜத்துக்குதன பதார்த்தகத்துக்கு சேத பதார்த்தக்கு காரணம் சொல்றதுக்காக இந்த சூத்திரம் ஆகின ஜென்மாத்தியஸ்தூத்திரம் வந்து ஒருவேளை அச்சேதனமான காரணத்தை சொல்லிடக்கூடும் அப்படிங்கறதுக்காக வேண்டியது சொல்லி அப்புறம் வந்து அடுத்தது வந்து அடுத்து என்ன சம்பந்தம் சொல்ற ஏக்க விஷயத்தான் அதே பிரம்ம்தான் இன்னிய விஷயம் ஏக்க விஷயத்த பிரம்மே வேதத்துக்கும் கர்த்தாவினும் ஹேத்துவாலும் சொல்லப்படுது ஆக ஏக்க விஷயத்தை சங்கதி சங்கத்தி என்ன சொல்றாங்க சங்கதி ஆக்ஷப சங்கத்தை வந்து பூர்வ பட்சியை ஆட்சேபிக்கிறார் பிரம்மன் சர்வத்துக்கும் கர்த்தான்னு சொல்லப்பட்டது வேதம் நித்தியமா இருக்கிறதுனால பிரம்மன் கர்த்தா கிடையாது வேதத்தை உண்டு பண்ணது பிரம்மன் அது நித்தியமா இருக்கு எப்படி பிரம்மன் இருக்கோ அது மாதிரி இருக்குதான் அப்படி பூர்வபக்ஷை ஆட்சேபிக்கக்கூடிய ஆக்ஷேப சங்கதி ஸ்ருத்தி முதலிய சங்கதிகள் நிறைய சங்கதி ஏக்க விஷயத்துவ சங்கதி சூத்திரத்துக்கு இது ஆக்ஷேப சங்கதி அப்புறம் முதலிய சங்கதி ஸ்பஷ்ட பிரம்மலிங்கத்தை குறிப்பிடுகிற முந்தின வேத வாக்கியம் வேத கர்த்தாவான பிரம்மத்தினிடத்தில் சமன்வயப்படுகிறதாக இந்த சூத்திரத்தில் சொல்லி இந்த சூத்திரத்துக்கும் ஸ்ருதி சாஸ்திர அத்தியாய பாதங்களுக்கும் உள்ள சங்கதிகள் முன்காட்டியபடியே சித்திக்கின்றன இப்படியே பாதம் முடியும் வரையிலும் பார்த்துக் இந்த வேதம் வந்து தெளிவா சொல்லுது எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தானி ஜீவந்திங்கிறது ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம் ஆஹ் வாக்கியமா இருக்கிறதுனால அந்த ஸ்ருதி வந்து ஸ்ருதியோட சங்கதி எல்லாம் இது சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்ருதியும் சேரும் இந்த பாதம் முடிகிற வரைக்கும் இதா இருக்கு பிரம்மத்தின விட்டதான் எல்லாம் சமன்வயமாகிறது எல்லா வேத வாக்கியங்களும் சரி சந்தேகம் என்னன்னா சர்வக்யம் வேத கர்த்தாவாக இருப்பதால் இந்த வாக்கியம் இந்த வாக்கியம் வேத கர்த்தாவாக இருப்பதால் எந்த வாக்கியம் மகதோபூத நிஸ்வசம் சர்வக்யம் என்று சாதிக்கிறதா சாதிக்கவில்லையா சர்வக்யம் சாதிக்கிறதா இல்லையா இந்த வாக்கியம் அப்படின்னு வேதம் பிரம்மத்தை கர்த்தாவாக அபேட்சிதுன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் அபேட்சிக்கலு சொல்றாங்க ஈஸ்வரன் தான் வேதத்துக்கு கர்த்தான்னு சில பேர் சொல்கிறார்கள் இல்லைன்னு ஈஸ் அதாவது வேதம் நித்தியம்னு சொல்றதுனால ஈஸ்வரன் வேத கத்தா கிடையாது அப்படின்னு சொல்றதுனால ஈஸ்வரனும் நித்தியமா இருக்கிறது நித்தியமா இருக்கு ஈஸ்வரன் வந்து சாஸ்திரித்துவாது அப்ப மூச்சு காற்று போல பிரயத்தனமின்றி உண்டாயிற்றுன்னு சொல்லி இருக்கு வேதம் ஆகையினால வேதம் உண்டானதாக யஜசப்தாட்சியமான பிரம்மத்திடம் இருந்து வேதம் உண்டானதாக பஸ்மாதா ஜஜரே புருஷ சுத்திருக்கு அந்த யஜ்யசப்தமான பிரம்மன் இருந்து உண்டாச்சுன்னு சொல்லி இருக்கு வாக்கியம் இருக்கு வேதம் கர்த்தாதான் வேதத்தை ஈஸ்வரன் தான் சொன்னார் குறா வேதாத்மனா புரோக்தா வேதத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தான் காளிதாசன் முதலானவர்களால் செய்யப்பட்ட வாக்கியங்கள்லாம் பிரயத்தனத்தினால வருகிறது ஈஸ்வரனுடைய வாக்கியங்கள்லாம் பிரயத்னம் இல்லாமே வருகிறது சரி புரிஞ்சுக்க வேண்டியது விஷய வாக்கியம் வந்து சாஸ்திரம் வந்து தாரணிக்க வாக்கியம் இதுக்கு வந்து அதுதான் சங்கத்தி அது போட்டா போறோம் சம்பந்தம் இருக்கு சர்வஜனா இல்லையா வேத இல்லையா ஈஸ்வரன் வேத கர்த்தாவா கேள்வி ஈஸ்வரன் வேதகர்த்தா அப்படிங்கிறது சித்தாந்தம் ஈஸ்வரன் வேதகர்த்தா மகத்தோதிதம் இருக்க முடியாதுங்கிறது காரணம் என்ன நித்யத்துவ வேதம் வந்து நித்தியமா இருக்கிறதுனால அப்போ சித்தாந்தம் என்னன்னா வேத பிரித்ய வேதா அதுதான் அதிகமாக பதில் சொல்லணும் முதல் வர்ணகம் உண்டு இன்னொரு கட்டணம் இதுல எப்படின்னு கேட்டா தம் புருஷம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற புருஷனை தெரிஞ்சுக்க விரும்பினேன் இல்ல இது இது சாந்தோக்கியம் இல்லை ஒன்பது இருபத்தாறு மூணு ஒன்பது இருபத்தாறு இந்த வாக்கியம் சாக்கம் எனக்கு யாக்கியம் இருக்க சொன்னது வந்து என்ன வேதத்தினால சாஸ்திரத்தினாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது விஷயம் இது வந்து சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல பிரத்யாதி பிரமாணங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறது சந்தேகம் சித்தாந்தம் வந்து சித்தாந்தம் வந்து ரூபாதிகள் அற்றவாகையால் எல்லாம் வந்து இந்திரியத்துக்கும் மனசுக்கும் கோச்சரமாக இருக்கிறதுனால சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் அதிகரணம் சொல்லணும் இதுக்கு ரெண்டு விதமான வியாக்கியான இருக்கிறதுனால ரெண்டு விதமான அதிகரணம் சந்தேகத்தையும் சித்தாந்தத்தையும் கூட போஸ்வரன் வேத கர்த்தாவா இல்லையா என்னன்னு கேட்டாத்னால தான் பூர்வாட்சி அதிக்கணம் ஆகிவது இனி தத்துவ சூத்திரம் ஆரம்பிக்கமா மூர்விபிணே வோமவாத்தேயிணாமா ஹரி ஓ